வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் இரணியன் புலம்புரு படலம் அது நிகழ்ந்துழியகன் பதியவுணர்கள் ஒரு சில்லோர் கதும் என சென்று காவலன் கந்தவேள் உய்திட்ட வேலி நான் மாந்தனன் என்பதை நுவல் உற்றார் பதுமையம் மொழி கேட்டனள் துணைவியற் பலரோடும் காவல் மன்னவன் இறந்தனன் எனும் உரை கன்னத்துள் மேவும் எல்லையில்ல சனியேறு உண்ட வெம்பணியே போல் தேவியாகிய பதும கோமலை எனும் திருமங்கை ஆவி நீங்கினள் தலை அழியாகியது அது அன்றோ எவ்வவர்க்கும் மேலாகி அவுணர்கோக்கு இல்லாகி அவ்விடத்துறை துணைவியர் வயிறு அலைத்து அழுங்குற்று வெவ்வழல் பெரும் குண்டம் ஒன்றாக்கியே விழிவுற்ற தெய்வத புனைவன் மகள் யாக்கை முன் செலவைத்தார் மான் கிளர்ந்தன அரிமதர் கண்மெல்லியரெல்லாம் வான் கிளர்ந்து எழுகின்றது ஓர் மா பெரும் கனல்வூடே கான் கிளர்ந்திட மலர் தரும் தாமரைக் காணத்தில் தேன் கிளர்ந்து தம் இனத்தொடும் புகுந்தன செல்லுற்றார் செல்லல் போதும் என்று ஒழிந்திட ரற்றினோர் செந்தியில் செல்லல் போது நாள் மாலையும் அங்கியில் சேர்ந்து ஓங்கும் அல்லல் போது முன் நின்று நிசியலாமகன்றென்ன அல்லல் போதுமானக்திருகினது காலை இந்த இந்தவாறுவரங்கியுள் மாண்டனர் இது நிற்க தந்தைப்பட்டதும் சேவலும் மஞ்சையும் தானாகி கந்த வேல் புடை வந்ததும் கண்டனன் கலங்கொற்று புந்தினொந்து நின்று இரணியன் இரணியன்வான் இடைப்புலம்பூற்றான் நன்றி என்பதை உணராய் நான் உரைத்த வாசகங்கள் ஒன்றும் சிறிதும் உறுதியெனக் கொண்டிலையே பொன்றும் படிக்கோ பொருதாய் புரவலனே உன்னை முன்போலிருந்திடனான் காண்பதுவே அன்புடையன் கொல் என்று அயலாரெடுத்துரைப்ப துன்புடையேன் போலத்துயராயர்கின்றேன் என்புடையே முன்னர் எனது உயிர் கொண்டு ஏகினனால் நின்புடையே நின்று நெடும் பழியின் நீங்காதேன் மாற்றார் வலி கண்டு மற்று உன்னைவன் செருவில் போற்றாது ஒழித்த பொறியிலியேன் தன் முன்னம் போற்றாமல் எங்கு ஒழித்தாய் சொல்லாயன் போல கூற்றானவனை இன்னும் கூட மனம் கொள்ளுதியோ கையாரழலேந்தும் கண்ணுதலோன் தந்தவரம் மெய்யாம் ஒரு காலும் வீடாயாக பொய்யாகும் வண்ணம் புதல்வனென வந்துதித்தோ யா உனக்கோர் அருங் கூற்றம் ஆயினே நில்லா உடலை நிலையாமெனக் கருதி பல்லாரும் கண்டு பழிக்கும்படி உனக்கும் சொல்லாதகன்றே நீ துஞ்சிய பின்வந்தனனால் நல்லார்களின் தேரின் நானே தலை அத்திரநேர் கூறும் மவுணர் தமக்குள் மிக குத்திரனேயாகும் கொடியேன் நீ துஞ்சிய பின் மித்திரனே போன்று இறங்கி மீண்டேன் உனக்கு என்னை புத்திரனேயன் கை புவிக்குப் பொறை என்றோ ஆழியான் வேதன் அமரக்கு இறை முதலோர் வாழியாயன்று வழித்த இட வைகியனி பூழியார் மேனி புராரி சிறுவன் தேரில் கோழியாய் நின்று விலா ஒடிய கூதியோ ஓகையாலண்டத்து உயிர்களெலாம் வந்திரைஞ்ச சேகையாய் மல்கும் திருத்தாள் கொண்டுற்றிடும் நீ வாகையார்கின்ற வடிவேல் கரத்தோனை தோகையாய் நின்று சுமக்குதியோ தோன்றாலோ மேற்றான் விளையும் யுது என்றே வினயமுடன் ஆற்றான் அது சிறிதும் கேட்டிலையே மாற்றான் என வந்தமைந்தனுடன் போர் செய்தே தோற்றாயே அற்றால் மயிலாய்ச் சுமக்குதியோ மாருற்றிடாத்தொல்வடிவந்தனை இழந்து வேருற்ற புல்வடிவாய்மேவிநாயாங்கதனால் ஈருற்றனைஅன்றே என் செய்கை செய்வதற்கும் பேருற்றன் வாழா பேணினே நிவ்வுயிரே பிள்ளைப்பிறை புனைந்த பிஞ்சகன் தன் காதலனை புள்ளிக்கலாபப் போற்றும் எல்லை எள்ளல் பொருட்டால் யான் முன் உரைத்தவற்றை உள்ள திடை எந்தாய் உன்னுதியோ பொங்குற்ற சீற்றம் பொறும் உள்ளம் தங்குற்றமானம் சயம் அகந்தை வன்மையெல்லாம் அங்குற்ற நின் அடைந்ததிலை அவ்வனைத்தும் எங்குற்றது ஐயாய் அம்பாய் எனக்கு அதுவே என்று கனகன் இறங்கி நெடுஞ்சேனில் நின்று தளர்ந்து நடிது உயிர்த்துப் பூதர் என தின்று சினம் தீர்வர்தெரியின் சிந்தை செய்து திரை வேலையிடைத் தொன்மை போல் புக்கனே புக்க கனகன் புலர்ந்து புகரோன் பாலக்கணமே எய்தி அழிவுற்ற தந்தையர்க்கும் தக்க துணைவர்க்கும் தாயர்க்கும் ஏனையர்க்கும் மிக்க கடன்கள் விதிமுறையே செய்தனே தாக்கிச் சமர்மலைந்ததானவர்க்குச் செய் பரிசே தூக்கிப் புரிந்து துயரினு கோர்வித்து என்றே ஆக்கத்தினை வெறுத்தே ஆதிப்பிரானை உள்ளே நோக்கிக் அடைவான் நோற்று ஒரு உற்றனனே